யோ நித்யா பிரணாயமேனே ராமானேன் ராமஸ்வாமி அருமையான அந்த சுவாமி சம்பிரதாயத்தில் எல்லாரும் காலட்சேபம் பண்ணி உபன்யாசம் பண்ணுவார் சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ கோர்ட் மூலமா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைத்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்றார் முதன் முதலாக இந்தியாவிலேயே நம்முடைய சம்பிரதாயத்திற்காக ஏற்பட்ட ஜட்மெண்ட் மூலமாக இருந்த விஷயங்களை கொடுப்பதற்காக டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் மைணவத்துறையிலே அவர் பல அவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சுவாமி அதிகாரிகள் ரொம்ப அபிமானம் எங்க சுவாமி மூலமாக அதிகாரிகள் அபிமா அபிமானம் இருபது வருஷத்துக்கு மேலாகவே அப்படிப்பட்ட ஒரு இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய சதாபிஷேகத்தினுடைய ஒரு முன்னணியாக இப்படி ஒரு அறிவித்தேழு அரங்கம் என்ற ஒரு இதை ஏற்படுத்தி இருபத்தி இருபத்தி நாலு பிரபஞ்சம் மேல திருவாரூர் ராம சித்தாதி உபதேசம் இருபத்தி ஏழு நாள்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவத்தை இந்த திருவுரை கல்விக்கு கொடுக்கிறார்தான் அது பெரிய ஆச்சரியம் இது அது அதுவும் அந்த நம்பளுடைய ஏற்படுத்திருக்கிறார் இது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அதிலேயும் அறிவு சட்டப்படுவதற்காக இந்த திருப்பள்ளி வைச்சியை பற்றி சொல்வதற்காக அழைத்திருக்கின்றார் தலைவர்களால் கைமாறுவார் சம்பதாயிரஸ்வரன் அறிவுள்ள பொருள்மா இது மூன்று வகை பெற்று இருக்கின்றது அதாவது சம்சாரத்தில் விளங்குகின்ற நம்மை போன்ற பக்தர்கள் இதிலே ஆச்சார கலாட்சம் என்று முக்தி பெற்றவர்கள் முக்தர்கள் நித்து சூரிய சூரியன் இது அறிவுள்ள பர்வதம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச பிரி மண்டல பார்த்துட்டு இருக்கோம் காலத்துல நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம் பர்வதத்தை பார்க்க முடியாது இந்த இரண்டையும் சரீரமாக கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கா உபரிடத்துக்குள்ள வேதங்கள்லாம் சொல்லிடுது அந்த இவருடைய ஒரு நிலைகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து விதமான நிலைநிலை பரவத்திலே இருக்கின்ற நிலை நமக்கு தெரியாது ஆவண ஜலம் போரே பரஸ்தம் பருவ ஏழு உலகம் அதுக்கு மேல ஒவ்வொரு உலகத்துள்ள கடல்கள் அதற்கு மேல திருமகம் சத்தியோகம் அதுக்கு மேல ஆவணங்கலம் அதுக்கு மேல இருக்கிற உலகம் பரவபதம் அதுவும் ராமகிருஷ்ண அவதாரங்கள் சொல் அந்தியாத்தம் நம் ஆட்டு ஜ நம்ம மனசுலே இருக்கா என்று அதுவும் தெரியாது அந்த இது நான்கும் பார்க்க நிலையிலே இருக்கின்ற உலக மக்களுக்காக எதிர்பார்த்த அந்த நான்கு உருவங்களுடைய எல்லா உரிமையும் பெற்றிருக்கின்ற ஒரு பெரிய உருவ செலவுக்கு அச்சம் மூலமாக நாள் அதுதான் அச்ச அவசரம் நூற்றி அஞ்சு சிவ தேசங்களே இந்த நூற்றி அஞ்சு சிவதேசங்களிலே ஆழ்வார்காலே மகளாதம் செய்யப்பட்ட தேவதேசங்களே அந்த ஆழ்வார்காலே மகளாதாசம் செய்யப்பட்ட தேவிதேசங்களே தலையாண்டு திருவரங்கம் ம்ியம் அந்தரங்கம் பயோநிதி பகிர் ரங்கம் வைகந்தம் சொல்றான் இந்த திருநாத நித்திய அரசு தான் திருநாதர் மகாட்சியத்தில் பூர்வரங்கம் இளஞ்சியம் கிடைக்க இருக்கக்கூடிய முதல் நாட்டிலிருந்து கிடைக்க இருக்க முடியாத ஸ்ரீரங்கம் அந்தரங்கம் பயோநிதி திருப்பாட்டில் இருக்கின்ற ரங்கம் அங்கே பகிரங்கம் வைகுண்டம் வெளியிலே இருக்க முடியாத எங்கே ஜெகஜம் மொத்தம் ரங்கமயம் தான் அப்படியா இருக்கின்ற அந்த சிறுவரங்கம் அதுதான் மொதல் திடீர் என்றும் சொல்றான் ஏற்கான ஆழ்வார்கள் பாடி இருக்கின்றன சொல்றான் அப்படிப்பட்ட அச்சாவதான மூர்த்தி அந்த எம்பருமான ஆழ்வார்கள் பாடி இருக்கிறார்கள் முழுமையாகவே ஆய்வார்கள் கூட திருமதி ஆய்வார் மத்தொன்னு வேண்டாம் மதுரை மதுரையில் கூட்டம் என்று சொல்ல முடியாத வகையிலே திருவரங்கு செம்பருவாளர் ஒருவரையே அனுபவித்திருக்கின்றார் அப்படி பார்க்கிற இந்த சுய பிரபந்தங்கள் எல்லாம் அவதரித்தது இந்த சுயபிரபந்தங்கள சாரமாக என்னவென்றால் வேசத்தானது சொல்லுவோம் தான் திவப்பிரபந்தம் தான் திவபரந்தம் அந்த வகையில் அமைந்துதான் நாலாயிரம் திவப்பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவப்பிரபந்த அவசான கிரமம் வேற அனுசந்தான கிரமம் வேற நாலு அவதீகத்துக்கு முன்னாடி முதலாளி முதன் முதலாக முதல் திருவிஞாதி இரண்டாம் திருவிஞா இப்படி வந்த ஒரு அவசர கிரமம் ஆனால் நாடுமுறைகள் பண்டோய் கொண்டபொழுது திருப்பத்தாண்ட தொடக்கமாக திருமணம் ஈராக அரிசியாக இருபத்தி நாலு பிரபஞ்சத்தை ஏற்படுத்தினார் அதனையாலே அனுசந்தான கிராமத்துல இன்னைக்கு எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அனுசந்தான கிரமத்துல முதலாயிரத்துல எட்டாவது பிரபஞ்சமாக திருமொழி வைத்திருக்குது என்ன காரணம்னா இந்த இந்த இருபத்தி பிரபஞ்சத்தை மூன்று ரகசியம் கொண்டதாக நமக்கு சாட்டி கொடுக்கிறார்கள் திருமந்திரம் என்று சொல்ல முடியாத ஓமலமோ நாராயண ஆயா என்ற இந்த முதலாயிரத்துல திருமந்திரத்துல முதல்ல ஓம் என்றாய் தாய் மந்திர மனுவார்கள் அந்த திருப்பதாட்டிற்கு பிறகு அந்த ஓம் என்ற பிரகாசிப்பதான அர்த்தங்கள் எல்லாம் அமரநாத வரையிலுமே கொல்லப்பட்டிருக்கின்றன அகார உதார மகார அர்த்தத்தினுடைய விளக்கமானது இந்த பெருவான நாராயணா கருத்தியாவது ஈர்ப்பா கைங்க அதனால்தான் பெருவானார் ஈர்ப்பா தொடக்கமாக திருமண வைத்தார் அங்கே அது ஒரு தனிவா வருது அப்படியாது திருவாணை வழக்கமாக சரது சோகம் அது ஏ அறப்பட்டு கிடைக்கிறது அப்படி ஒரு திருவாரம் இப்படியாக இந்த ஏற்படி வந்த சொல்வதற்கு காரணம் இல்ல திருப்பணிக்கு தான் அவர் எதாவது பிரார்த்திக்கணும் என்ன காரணம் பல சந்தேகம் ஏழு மதி திருமலை ஆறாவது ஏன் பண்ண அப்படி பாக்குற ஆழ்வார் அனாதிகாலமாக சம்சாரத்திலே இருந்து கொண்டு மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்கிறபடியே பல பெருகளை எடுத்து சித்தின் பிற்களை ஈடுபட்டு தன்னுடைய சுரபம் என்ன அந்த சுரூபத்திற்கு மூலமாக உபாயம் எந்திரமாறி அனைவருக்கு உபாயம் என்ன அந்த உபாயத்தினாலே இருக்கின்ற பலன் என்ன ஒன்றும் அறியாமையாலே அப்படியே மண்டிக் கிரந்தான் மண்டிகிற தான் மட்டும் அல்ல பிறவையும் இப்படியா இருக்கின்ற சமயத்திலே எங்களுமான் மயரம் மதுரின்னார் எப்படி அம்மாழ்வார் சொல்லினாரோ ஆள் எல்லாருக்குமே அப்படி தன்னுடைய இயற்கை விரைவில் அரங்கன் இந்த உலகில் மாற்றிக் கொடுத்தால் தொடர்பாக தேவதற்கே எது கைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது ஏற்பட்டது அது எவ்விபாரும் திருவிழையை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படின்னு சொல்ற சமயத்தில் அந்த எம்மாளவன் அவரை வந்து எடுத்து பார்க்க வேண்டிய உதாசீனம் பண்ணிவிட்டார் ஆழ்வாரை திருத்தங்களாலே என்ன காரணம் அதாவது பாரத முகம் எவனதுவன் மரபு புறந்தன மாணவராகி இருந்து எம்பெருமானை பக்தி செய்கிறானோ அவன் செய்கிற எல்லாவற்றையும் தலைமையில் கொள்கிறான் என்று சொல்லுகின்றார் இங்கே இவர் இவ்வளவோ தெரிந்து கொண்டு இவராலே கொடுக்கப்படுகின்ற திருமாவையோ இவர் அவரை செய்கிற ஆராதனை ஏற்றுக் கொள்ளலாமே ஏன் ஏற்றுக்கொள்ள ஏன் அராதனை இவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லவா அது மட்டுமல்ல அந்த பெரிய பெருமாள் உண்ட உணவு ஜெயிக்காமலையோ அவன் இவரை பார்க்கவில்லை சமூகத்தினாலோ உணவுகிறான் என்றால் சுத்த சொத்து மயம் சமயவசா பரவாசியம் ரங்கேசம் முதல்ல ஆரம்பிக்கிற போதே திருமாவான் தனியார் அமைச்சிருக்காரு இது முதல்ல அடுத்தது திருவண்ணு பெருமாள் நிறைய அது சமயவஸ்தா பரவாட்சியவன் சொல்ற இடத்துல பரவாட்சியவன் போது பரத்தமானது எ வகையில் இந்த கூத்திர இருக்கின்ற பரவா ஹாத்தியவள இல்ல ஆகையாலே பர சுத்திலே அவங்க ஆறு கணங்கள் கூர்ணும் யுஹத்த ஞானம் ரெண்டு ரெண்டு கோளங்கள்ல பிரகாசிக்கிறது அறிவத்தத்தோ ਸੰ்கர்ஷணத்தோ பெதி முன்னு நிற்கும் அப்படி பாக்குற போது ਸੰ்கர்ஷணனுடைய அவதாரம்லாம் திரைய முடியானே அடியெடி சாவூரி ஆச்சாரியர் சைதர் அப்படிங்க ਸੰ்கர்ஷண அவதாரமாயிது திரைய முடியானே அனிுத்தன் பிரம் இப்படியா சொல்றாங்க பிரிமுகத்தான் மனுஷியை படைத்து நாலு சேன சமயம் திருதந்தியோடு கூடியிருக்கின்றான் அதனால தோஷமே கிடையாது அவன் தவ குணத்தான் என்ற நிர்பந்தமே கிடையாது அப்படின்னா என்ன காரணம் பார்த்தா ஆறு தன்மைகளை பார்த்தான் முகந்தாராம் என்ன ஆறு கம்பீர்கள் சொன்னால் ஆய்வார் தேகசம்பம் வேறு நம்முடைய ஆன்மா வேறு என்ற வேறுபாட்டை கொண்டவர் அதனால குடும்பத்திற்கு பேசியது இவருக்கு அறிவுரையா இருந்தார் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அதனால அவர் அய்யாருக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டிருக்கின்றவர் சொல்றார் அப்பா இருக்கின்றார் யாருமோ இந்த மாதிரில அது மட்டுமல்ல இந்திரியங்கள் எல்லாம் அழைக்கிறவர் காவலன் உடல் வீட்டு கல்வியிலே இல்லாதையும் அழைக்கிறவர் வேறு உபாயிகளை பற்றினாரா குறித்துமோ தருவனுமோ குறிக்கோள் அவர் என்று சொல்லக்கூடிய எந்த உபாயத்தும் தொடாதவர் ஆகையாலே ஏதுமொட்டல்ல ஒரு நரலனும் ஆசை தल्ले என்று அருளியே உபாயமாகி அவன் இரக்கமே உபாயம் என்பது அவரே உபாயம் என்ற இந்த ஆறு தணிகள் ஆழ்வார்கள் வேண்டதாலே சாத்தார் என்றுவான் ஆஹா ஊரே விளந்து உடவனை பிடிச்சவா போல நான் ஒரு ஆளை பிடிச்சேன் இந்த மாதிரி நான் சந்திர பிடிக்கவானமா எல்லாரும் இந்த ஈடுபட்டு என்ன அருளிக்க வேண்டாமா என்று அப்படியே வாளை எடுத்து கொண்டு அப்படியே சிந்தித்து கொண்டு நாகரட்ச நந்தினார் கணேசரண்டவன் என்று புடியான் அவரேயும் உறங்குவான் போல் யோகிதி பிடிமான இருக்கிற போலையும் அவமே வந்து podido தான் அப்படி பார்த்தாள் என்று இந்த தலதே சரி உறவுகின்ற பெருமான் எப்படி எப்படி அவர் எழுப்ப முடியாது அணிந்தான் என்று அருவாள் சீதை அந்த மாதிரியாக ஊரை உடைத்து ஒருவரை பிடிப்பதற்கு உண்டாக இருந்தால் இப்பொழுது ஆய்வால் தமக்கு சமர்ப்பாக கிடைத்துவிட்டார் உலகம் திரும்பும் என்ற வழியிலே அவர் நிம்மதியாக தை வைத்து மாணவரை கைவிட்டு உறங்குகின்றான் என்று காட்டுகின்றான் இங்கே நினைத்தவர் ஆகையாரு கைகிற செய்யணுமே அந்த கைங்களை எப்படி யாரா செஞ்சிருக்கலாம் பார்த்தா அதற்காக எழுப்பிடம் அல்லவா எம்பருவானே அதனால எழுப்பிருக்காளா யாராவது முன்னோடி வந்திருக்கலாம் பார்த்தா வேறு புருஷன் சொல்லி என்றார் ஏ புரு தாம வேறு பின்னாடி இதுல ராமாவதாரத்துல விஸ்வாமித்திரர் ஒரு ரெண்டு பேரும் ஆயிரத்தி ஒரு கோடி படுத்துக்கொண்டு இருந்த பொழுது எம்பரமாக எழுப்புகின்றார் சொன்னார் இவன் செய்ய வேண்டிய அவன் செய்யணுமா அவன் சொல்லணும் தெய்வாந்தம் எதிர்பார்த்தாலும் எருமானுக்கு சேர வேண்டியதாக யாரு அவரை எழுப்பினால் அவன் செய்கின்ற எல்லாம் என்பதற்காக இஸ்லாமிய பிறகு தாமாவதாரத்தை பார்த்தவனா அவன் இடத்துல அந்த காக்காசமானவன் சீதியை தீண்டுகின்ற பொழுது அவள் பொருத்தமாக்காமல் எழுப்புகின்றான் இப்படிப்பட்ட எழுப்புறவே எப்படி பத்து சீமான் சுகசத்தவா என்ற சீமான சொல்லப்படுகின்றது என்று சீமான் சுகசத்த ால் இவர் பராமடை தெரியுமே அப்படிப்பட்டவரை எழுப்ப வேண்டும் அதற்கு பிறகு இவருக்கு முன்னோடியாக ஆண்டாள் கும்பரோமாரே உறந்தால் அது மட்டுமல்ல இப்படியாக அரங்கமா வெளியே சொன்னா போலி சொல்லி எழுப்புகின்றார் சொல்லக்கூடிய தொண்டி எதாக நமக்கு காட்டுக் கொள்கிறார் இந்த திருப்பள்ளி வயிற்றுக்கு ரெண்டு வியாக்கியான நஞ்சியருடைய வியாக்கியானம் அத்துலம் ரொம்ப சங்கரமா இருந்தாலும் பெரியார் சார்புடைய வியாக்கியாலும் விபுலமா இருக்கும் ரெண்டு வியாக்கியாலும் ஆசிரியமான வியாக்கியானம் அது வந்து கணக்கு செய்த வருஷத்துல சொல்லலாம் அழியப்பட்டிருக்கின்றது செல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு புரியவாக இருக்கின்ற பக்தர்களை செல்ல வேண்டும் அவையாலே பாகவதே முக்கியம் என்பதை அந்த அகாரத்தார மகாரத்தோட விளக்கமாக வருகின்ற பிரபந்திருப்பள்ளித்திலையும் எதிர்பார்க்கின்றார் <laughs> <laughs> நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஆறு இருக்கிறா அல்லவா இல்லையே ஏய் நிர்பந்தன் நிர்பந்தனே கிடையாது அகையாது அதை இங்கே செய்கின்றார் என்று காட்டி கொடுக்கிறார்கள் எம்பெருவான் உடனகங்கினான் பேரு அவர் சொல்ல செய்ய வேண்டும் லக்ஷ்மணன் கூட போனா அகன் சர்வம் கருசியா என்று சொல்லுவா லட்சுமணா இந்த நிர்பந்தித்து செய்வதாக ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கின்ற போது திருவாதை காட்டும் திருப்பள்ளிய ஏற்றம் என்ன அதுக்கு அஞ்சு விதமான காரணத்தை காட்டுகின்றார் பிரிவாசான் பிள்ளை திருவாதை முதல்ல பாக்கிட்ட அதே திருப்பதி ஆழ்வார் தம்மிடம் பெற பெரும் காதல் கொண்டு அவர் பெரிய பெருமாள் எழுப்புகின்றார் இங்கே இரண்டாவது வாயை செய்கின்ற கைகளுக்கு பெரிய பெருமாள் முதலில் அங்கே திருமாவையிலே சொன்னார் இந்த இடத்துல தொலைப்பு கழகம் கூடையும் குளிந்து தோண்டியதோ சொன்னிருப்பதன் மதியினை என்று சொல்லி காகமான ஒரு கையெத்தை செய்வதற்காக பாதிக்கின்றார் திருப்பள்ளி சில மூணாவது பெருமாள் வளர்ந்த கைகளையும் அதாவது எவ்வளவு உகந்தவாறு என்று திருவாளிகள் சொன்னத ஹரியார் காட் கொடுத்தார் என்று சொன்னார்கள் இவ்வளவு பத்து பாட்டை கடைசியில் ஹரியார் காட் என்று பாரத சேர்த்து மூலமாக கைகளை செய்ய வேண்டும் என்பதை நிர்பந்திக்க முடியாத ஒரு சொந்தமாக அமைகின்றது இங்கு அது மட்டுமல்ல திருவாளியிலே திருத்திருவாளிவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு முயன்று அதற்கு வசப்படுத்திக் கொண்டார் இப்பொழுது அவரையும் தன்வசப்படுத்துகின்றார் திருப்பள்ளிச்சியில் a okay. அது மட்டுமல்ல மேல எளியதோடு அருள் தன்மையை என்கிற இடத்துல தம்மை கலாச்சை கொண்டு போராது பாகுவதர்கள் உனக்கு பாகுதராய் இவருக்கு பக்தர்கள இருக்கின்றார்களே பிறவை கலாச்சிக்க வேண்டும் என்று சொல்லுவாரா அவ்வளவு நிலைநென்ற ஒரு அத்தியாவசியம் கொண்டிருப்பதற்கு வந்ததாக யாரே பரிபக்வமான நிலை தனக்கு ஏற்பட்டதாக யாரே அதுகின்றாராக யாரே அவர்களுக்கு நாளான மக்கள் வேண்டும் என்று சபையில இல்லாத உங்களால வர வேண்டும் என்று இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றார் ஒரு பிரபமாக அமைகின்றது ன்க்காத்தாடு முல்லை பூவிலே இருந்து மலத்தை வீசி வெறுந்தால் வீசல முறையிலே இருக்கின்ற மனத்தை எல்லாம் கொண்டு வீசிக் கொண்டிருக்கின்றது பக்கத்துல பூ பள்ளிகளை படித்துக் எல்லாம் இரண்டு சிறைகளை உதவி கொண்டு சந்திரனும் அப்படியே ஒளி வகுக்கி விட்டான் பரம்பு இருளாகும் போட்டு வெளித்து வந்து விட்டது அந்த பக்கத்துல காற்று மேற்கு காத்தலாம் காட்டு இருந்த பாலைகளில இருக்கின்றன அந்த மனத்தைக் கொண்டு வீசுகின்றன எருமைகள் எல்லாம் அவித்து விட்டார் என்ன கோழிகளில் பறவைகள் எல்லாம் உணர்த்துகின்றன உணர்ந்து கழிந்து விட்டது காலை வந்து விட்டது ஆகையாறு கிடைக்கப்பட்ட கடல் ஓசையானது அந்த இடத்துல பறந்திருக்கின்றது தேனி உள்ள வண்டிகள் எல்லாம் ஆரவாரம் சென்றன குற்ற அவனும் மயில் வாகன மயில் வாகனத்தோடய குருகள் அது மட்டுமல்ல நாற்பத்தி ஒன்பது மருந்த கலன்கள் எட்டு அர்த்தவசுக்கள் அர்த்தவசுக்கள் எட்டு பேர் அட்டவசுக்கள் எட்டு பேர் அவர்கள தமிழ் குதிரையிலே குதிரை கொண்டு சேர்ந்து வந்து இருக்கிறார்கள் இந்திரன் ஐந்தாவது யாதையோடு வந்தார் தேவர்கள் ஆரவாரத்தோடு பரிவாரத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆதமத்து செய்ய முடியாத முனிவர்களோடும் மருத்தரங்கள் நண்பர்கள் அவர்களும் தள்ளுகின்றார்கள் அவர்கள் திருவங்களுக்கு இடமில்லாமல் நெருங்குகிறார்கள் அப்படியாக இருக்கின்றார்கள் உபயோகங்கள் எல்லாம் அருகம்புல்லு சங்க நிதி பத்த நிதி இப்படிப்பட்ட எல்லா வசதி உபகரணங்கள் எல்லாம் கண்ணாடி இப்படிப்பட்ட உபகளை எல்லாம் கொண்டு சூரிய நாதன் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு பறை பாசியங்கள் முல்லாங்குடல் கிண்ணர்கள் வெள்ளர்கள் தேவர்கள் காரணர்கள் மகாவுதிகள் சித்தர்கள் இவையெல்லாம் வந்து மயங்கி விட்டு நிற்கின்றார்கள் அந்த பெண்கள் உன்னால் காப்படுத்தப்படும் என்று பிரார்த்திப்பதான ஒரு சங்கரகமான ஒரு இதுல இந்த இடத்துல என்ன குழந்தைகளுக்கு குடிமக்கள் ராஜாண்ட போய் இந்த பயணங்களுக்கு வயசு என்று சொல்லापुरி இருக்குதுன்னு காட்டுறீங்க ஒவ்வொரு வாரத்துக்கு அவர் ஜவர் எல்லாரும் வந்து திருவராமன் சீமர்காக வந்துறங்களே அவர்களை முடிச்சு கொண்டு சமக்கு பேராய கைங்கிரத்தை பிரார்த்திக்கிறார் என்று மதி காட்டி குடிக்கிறார்கள்FieldError இப்படியாக இந்த சங்கரமா திருவள்ளுவர் சில விஷயங்களை அரிமார்க்கொள்ளலாம் கடவுள் முறை செய்திகரம் மாத்தறேன்றான் சொல்றீங்க சூரியனாரன் அடியார்கள் இங்க இருந்து போறப்போது புத்தங்களா இருக்கிறவங்க இருந்து போகற போதே அவளை அத்தியாக ஆயிரத்தி பதினொன்று விளக்கு ஒண்ணு அந்த விளக்காக இருக்கின்ற ஆதிவாக இரண்டு பேர் அந்த ஆதிவாகுகிற காலத்தில் அவளுக்கு விழுந்து கொடுப்பதற்காக சூரியன் வந்து விட்டார் அவங்க சொன்னதற்காக வந்து விட்டார் பிரகாசத்தோடு இருக்கிறது கீழிருக்கிற சூரியன் உதிக்கின்றார் இப்படி முடிகிறே ஒரு சூரியன் கீழே ஒரு சூரியன் நடுவுடனே படித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கின்றார் இந்த இடத்துல மது வினிந்த மாமரெல்லாம் என்று சொல்ற இடத்துல இருட்டு போனவர்களே கார்த்தால் ஏற்பது அரியும் நாமத்தில் ஏந்து நிர்வாகம் செய்ய வேண்டிய அழக காலமாக அந்த காலத்திலே நம்ம ஊர்ல போயிருப்பா வெளியில் வரலாம் சொல்லி சந்தோஷப்படுவார்கள் ஒருவர் இருந்தாலும் மலர்ந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா அப்படியாக இந்த முதல் நாள் மறைந்த இந்த சூரிய கிரணங்கள் எல்லாம் தாமரை பூக்களை மொட்டு இருந்ததெல்லாம் இப்படி சூரியன் உதித்ததுனாலே மலர்ந்து அதிலிருந்து தேனை எல்லாம் பொருகின்றன அப்படி இருக்கின்றது இடைவெளி தோன்ற முடியாது புரிகிறது என்று காட்டுகின்ற அதே சமயத்தில் நிறைவேற்றுவதற்காக தங்கள் பதில் போகாமல் இருப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் பெண் யானை சமூகம் என்ன ஆண் யானை சமூகம் என்ன எல்லாம் முழக்கம் கொண்டு வருகின்றன எப்படி உறங்குகின்ற குழந்தைகளை பாடி எழுதும் போது என்ன சமூக முழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று காட்டிக் கொடுக்கின்றார் தந்தனம் போல கிளம்பிருக்கின்றதாம் கடலானது கடலோசை அரங்கத்தம்மா பள்ளி என்று உபயோகத்தோம் பின்னால் என்ன மட்டாரையெல்லாம் அறுபடியான தன்மையுடைய அந்த செங்கோளுடைய நிறுவனங்களை பார்த்து அரண்மதியாக நாங்கள் ஒன்றை பணியெடுத்துவதாம் து <laughs> அவையெல்லாம் இரவுகளை உதவி கொண்டு உறக்கப்பட்டு இருந்தனே பள்ளிகொள்ளை காட்டிக்கிறார் என்ன காரணம் கூடிய அண்ணன் அவையாறு என்று அதை அந்த விவரம் சொல்ல வேண்டும் என்று காட்டுக் குடிக்கின்றார் மலரனை அண்ணன் அதுக்கு பள்ளிகொழுந்தபோது பெரிய திருமணமே அவரை வர அப்படியா ஒரு கௌரவம் தோற்று சொல்லுகிறார் போல இந்த இடத்துல மரண பதிவுகள் நல்லம் என்று கௌரவம் தோற்று சொல்லுவதாக அமைக்கின்றார் இங்கே அந்த இடத்துல முக்கியமான இந்த திருப்பதி ரெண்டு மூணு சித்தாந்தம் தான் கஜேந்திர நாள் அவருடைய ராம சக்கரவர்த்தி மொழித்தோம் இதுதான் ரெண்டு அவதாரங்கள் வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துலேந்திர பத்தி சொல்றீங்க விழுங்கி முதலையும் வெள்ளையை கடலை கிறங்கி அழுங்கி ஆலையின் அருந்து என்று அதாவது இந்திராஜா அந்த ராஜா எதுமா பக்தி பூஜ்ஜா பக்தி பூஜ் சமயத்து அகஸ்தர் வர அவருக்கு உச்சாரம் பண்ணல அவர் கோவது யாரையா போவதுன்னு சமைச்சா ஞானியா போனாவுக்கு கூட இவன் பூஜைக்கானுக்கு நித்திய ஆயுத பலங்களை கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருந்தான் சமூக கவிட்டது அழகியம்னா அந்த அந்த முதலுடைய வித்தாந்த சொல்றீங்க எப்படி சொல்றா அசிந்த நாராயண பாராயணஹா என்று சொல்லி தான் உயர்த்தாமல் அந்த ஆபத்து எப்படி வந்ததுன்னா வருஷத்துக்குள்ளது மேல நிலத்து ஆறுபடுத்தி இப்படியா ஒரு தேவ ஜனு சொல்ற அப்படியா இருந்தும் பெருமாறு பணம் இல்லை கைகிட்டு தான் ஆறுபுரமே சொன்னது ஏன்னா அல்யான சேலத்தும் அழிய சேலத்தும் அழிஞ்சி பௌத்தியத்தும் ஒரு ஜீவாத் சொல்லுவோம் இதுல தன்னுடைய முயற்சி இல்லாமல் இருக்கிற சமயத்தான் எவ்வளவு உதவுகலாம் நம்மளால ஆனாலும் நம்ம பார்க்கிறார்கள் ஆயிரம் நான் ஆகும் யாராலும் குறைவணும் என்று சொல்கிற வகையிலே அவர் பார்க்கறாரு பானத்தை பார்த்துக்கின்ற பயிர்களை போல நாம் இருக்கிறோம் எப்படிவாறு எவ்வளவு சோதிச்சு பார்த்தா இவர் அரும்போது ரெண்டு தன்னால புரிஞ்ச முயற்சியை பண்ணி எது போகும் தங்க முயற்சி தான் கையில் இருக்கின்ற அந்த யானையை காப்பாற்றுவதற்காக அந்த சமயத்துல விழுங்கிய உங்களை அதே ஒழுங்கு முடியாத சமயத்தில் அதாவது வெண்வெற்களால சுதந்திர வெண்வெற்களாலே துண்டிக்க முடியாத சிவக்கைகள் முடிக்கப்பட்டான் அந்த கண்மா கண்மன் கை மாதம் கடித்தீங்க அப்படிப்பட்ட கஜேந்திரன் அவன் கையிலே சூடுவதற்கு முன்பாக தன் திருவிழை இட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லவா அப்படியாக அந்த சமயத்திலே எம்பிமான் வந்தான் இதை வந்து நமக்கு பக்கம் நாலு கிலோமீட்டர் காற்றில் அரைவரமாக சென்று சொல்ல பொழுது கஜேந்திரனுக்கு உதவி நாலு மாதத்தை சொல்றேன் அரைவரே தலைவரே ஓடி வந்தார் அப்படிய இந்த இடங்களில் எப்படி எம்பிர்வாரம் படிக்கொண்டிருந்தான் திருவடியில சாத்திமார்கள் திருவடியைத்தார்கள் திடீர்னு ஒரு திருவடியை அது மட்டுமல்ல ஆதிக்க இருந்தான் அந்த படிப்பையும் திறந்து விட்டார் ரெண்டு மூணாவது பெரிய ஆற்றியார் திருவள்ளத்திலே குங்குமம் இருந்த மார்பை பிரித்துக் கொண்டு விட்டார் அது மட்டுமல்ல குடிக்கின்ற எவைகளை அந்த புரவங்கள் திருத்தங்கள் அப்படியே மலர் கொண்டு கிளம்பினார் கை வாங்க வர போது ராஜா கை கொடுப்பாங்க அப்படியாக அந்த கை கொடுத்து அதையும் நிகழ்வு பண்ணிட்டாங்களை கொண்டு கொடுக்க அதையும் வாகனத்துக்கு அதற்கான கூட பண்ணல இந்த நெல் வாகனத்துக்கு வேகம் விரிந்திருக்க முடியாத சிறுபடியை செங்கப்பஞ்சாலும் மறந்துதான் செங்கப்பஞ்சாலுள்ள அதிகமான வேகம் அதுதான் வாய்ப்பாக சொல்லியா இந்த மாதிரியா அங்கே சொன்னாருங்க நெல் வேகம் போதாது என்று சமயத்துல காலம் ஒதுக்கலாம் இப்படி பண்ணி கொண்டு உயர் பறந்து விட்டான் அந்த பறவை எங்கேயும் அவர பறந்து விட்டான் இதனை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அரியார் பிறத்திலே பெருமானு இருக்கிற முக்கியமாக பெரிய பெருமானாக இருக்கிற இந்த ஒரு அச்சபாகத்துக்கு பாட்டட்டிகின்றார் பட்டர் அபிதெட மேல் சென்றபோது இனலஞ்சிரோமா அவன் ஒரு ஆசைகளை நம் அடைவதற்காக வந்தானே ஒரு நீர் புல்லவானே இப்பேய்ந்து உடனே இந்து மரம் நொந்து நொந்து அவர் அந்த வேகத்தவே வந்து கொண்டிருக்கின்றான் சொற்கவலைக்கு ஹோலார் வெள்ளியான் அட்ட बगैरடா அ냐ன்னு சொல்லியா அந்த மாதிரி ஆர்வத்தாலங்க இந்தត្រ பட்டர் ஆசீர்வாதம் ஒரு சொல்லி காற்ற வாத்தியா யாலோலமல தடான தாண்டவேறே இதுக்கு சொல்லிடாரிக்க அதாவது ஒரு பெரிய காற்று அந்த காற்றுல பெரிய குளத்தில் இருக்கிற தாவரையா இருந்தாலே அந்த காற்றுக்கு இன்னொரு சொந்தமான தண்டு மென்மையான தந்தோடு இருக்கின்ற தாவரையாக இருந்தாலே கவிஞர் இருக்கிற உயிரிழந்தவர் அந்த உயர் சந்தில் விக சிந்திக்கின்ற அணை அந்த மாதிரி கண்ணை உடையவனாக இருக்கின்றான் என்பது வாழ்ந்த வீரிய இந்த மாதிரி இருந்தா காஞ்சி சுவாமி அதுதான் காஞ்சி சுவாமி திவா இருக்கிற அச்சிவா ஆனா சந்திரத்துக்கு பத்தி இருந்தாலும் கூட அந்த காட்டில சொல்லி அர்த்தத்தை எங்கேயான தளங்களை அதாவது மென்மையான காற்று வந்து கொண்டிருக்கின்றது தாமரையானது மென்மையான தளத்தை கொண்டிருக்கின்ற தந்தை கொண்டிருக்கின்ற தாமரையானது மருங்கே விழுந்தது அப்படியே விழுந்த போது அதனுடைய சௌந்தரிய பூர்வம் ஒளிந்தன என்று சொல்லி சௌந்தரிய பூர்வம் இருக்கிறது அந்த மாதிரி யார் ஐந்து இந்திரங்களை கொண்டாந்து என்று சொல்லக்கூடியதாக இந்த பாசனத்திலே ஆசிரியமாக அடுத்ததாக அடுத்த பாசனத்துல அவருடைய திருவாரூர் சிறைய பிராதானுக்கு சொல்ல வேணாமா அதனால கையனா சிறுஷங்கள் ஆகின்ற இடத்துல பெரிய பெருவாதக்கு நான்குகளிலேயே வந்து எ போக்கினவாழியாளர் அழகை अधिक आयोग சத்துருக்களுக்கு விடைவெளி சக்கரவர்த்தி பெருமையை விரோத நிரந்தரமாக இருக்கிற நான்கு விதமான அவயங்கள் அது அவையத்தின் மூலமாக முதலில் ஒவ்வொரு அவை காரியங்கள் திருமணம் செய்வதற்காக செய்தார் செய்வதற்காக விட்டுவிட்டு அந்த ஆயிரத்தோறும் என்று காட்டுகின்ற மேல விட்டு மணி ஓசை என்னெல்லாம் இருக்கலாமா என்று கேட்டுக் கொள்கிறார் இலங்கையர் அதாவது அந்த அம்பினாலே அக்னியை கட்டும் முடியாத அம்பினாரே ராவண வதம் என்ன எல்லாவற்றையும் அமராவதி பட்டாபிஷேகம் செய்தானோ அந்த மாதிரியாக இந்திரனுக்கும் பட்டாபிஷேகம் அமராவதி எடுத்து கொடுத்தவர் ஆகியாலே மாணவரேரே என்று சொன்னார் அவகி அவரது அயோத்தியம் மனசே அரங்கத்தம்மா வேள்வியை காத்தான் இஸ்லாமியர் தான் அந்த சுப்பிரமணம் பண்ணரு அவர்களும் இந்த பாகம் என கொடுக்கிறதுக்காக வேள்வையை காத்தான் ஏகி மஸ்தி முனிநாள் ராமாயணத்தில் எல்லாரும் தண்டகவளம் போனேன் பாருங்க இந்த அரக்கர்கள்லாம் எங்களை இந்த மட்டும் என்று காட்சி கொடுத்த பொழுது ராமன் அவர்களை காப்புதாக சொல்லிக் கொடுத்தார் அல்லவா அப்படிப்பட்ட தண்டக வளர்ந்த வாசிகளுக்கு எல்லாம் இந்தியை இஸ்லாமியத்தின் யாகத்தை காத்து அவரை அவனிடம் செய்ய யாகம் முடிந்து தீர்த்தாமலை செய்தார் அல்லவா அப்படிப்பட்ட செய்தல் ததவ தெலகானி ததவ சாரி தானாயின்தேアルミ காட்டினார் அல்லவயா அப்படிப்பட்ட திப்பாரும் 60 பதற்காக அந்த எம்பிருவால் இந்த கோயிலிலே படிவதிகளைட்டான் சொன்னார் அடியார் அடியாரோமே லட்சිත ஏங்குறதாகாதோ என்று காட்டிகொடுத்தார் இந்த அடுத்த பாத்திரத்துல உலம்பின புக்களும் கோயிலெல்லாம் பூம்புள்ளுவின்வாய் இந்த இடத்துல மயில்லாம் இலங்கை ராமன் ஆராதனை ராமன் கிடைத்தது சொல்லி அவர் செய்திருந்தாரு அவன் பெற்றாயே அப்படிப்பட்டவரை கொண்டு இந்த திருவாராஜன் பட்டபடியாக செய்தார் அல்லவா அப்படிப்பட்ட விபீஷன் ஆராதித்த திருவால் எங்கள் மதுஸ்தரே இருக்கின்ற தேவையில் திருப்பணி உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி வெள்ளி அறிவு கொண்டாரோ அப்படி எங்களை அறிவு கொள்ள வேண்டும் என்று நஞ்சியர் சொல்வதாக நமக்கு காட்டிக் கொள்கிறார்கள் இங்கே அடுத்த மாதத்துல இரவ ஏறு மணி நேரம் நேரம் இவரு பதிலோடு ஒரு சூர்யா அவர் வந்திருக்கலாம் இது வந்து இதுல இறைஞர் பதிலோடு சிவன் பசுபி பசுபி அதுபி நேந்தர் அதாவது பசுக்கு சமாளமாக இருக்கின்ற சஞ்சாரிகளுக்கு அதிபதி யார் சிவன் நன்றியர் தங்கள் பதவி நிலை பெறுவதற்காக அந்த அறுவரை வேறு வரை போகிற தெరంగதென்ற சொதர பத்தி சொல்லும்போது மேறுமற நோக்கி இருக்கின்ற சொதன் என்று சொல்லியுள்ளார் அங்கே பண்டுவத்திருக்கின்ற அவருடைய முதல் கண்ணோக்கி நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று வேறுபயினை காத்து இருக்கின்ற உடம்படுவர்கள் என்ன என்றபயனம் என்பது அவர் தான் உருவே பைனாய் இருக்கின்றவர்களை அரங்கே பிரயோஜனம் இல்லை எல்லாரும் வந்து காத்து கொளிருக்கின்றார்கள் ஆகையால் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று காத்துக்கின்றார் இந்த பதினெட்டு அடுத்துதாக அந்த ரத் தமிழர்கள் ஊட்டம் கண்டுபதோ அருந்த ஒரே மருந்து என்று இந்த நேரத்தில் எந்த சொன்னாருங்க அந்த கூட்டங்களோ அருந்த உரிவிட விஷயங்கள் சொன்ன பிறகு இந்த இடத்துல சொல்றது எப்படின்னா அக்னி ஹோமம் செய்யவாருக்கு அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்றார் அக்ரானிகரஹா என்று சொல்றார்கள் இங்க ஆகிதாரி ஆகிதாரிகள் சொல்றாங்க அது போல முதல்ல இந்திர சொல்ல திருமந்திர என்ன பிராதான் பிரணவத்துக்கு அகாரவாக்கான எப்பெருமான் மகாரவாச்சியன ஜீவாத்மாவானவன் அகாரவாச்சியானுக்கு அடிமை இதுதான் ஒவ்வொரு பிரணவத்துக்கு அர்த்தம் இதுக்கு யாரு பிராதியம்னா எம்ருமான் தான் பிராதானியம் அடைமொழியா இருந்தா கூட ராஜனுக்கு எப்படி முக்கியமோ ராஜராஜா இருக்கிறா இருக்கிறது முக்கியமோ அந்த இந்த இடத்துல இந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கின்றார் கோயிலின் வாசல் உன் கோயில் வாசல் வந்து கொண்டிருக்கிறார்கள் அருகிலே வந்து மட்டும் இல்ல கோவில் இந்த இடத்துல பிள்ளை திருப்பள்ளி திருவாலையில் அதாவது திருமலை பத்தி பிரசத்தமே இல்ல அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனா திருவாச்சான் பிள்ளை அவர் நாளாக வேலைக்கு எங்க எடுத்தாலும் திருமலையை சொல்லாம இருக்கிறது பெரும்பாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரபந்தத்துல அவர் வந்து திருமலை பத்தி திருப்பான அத்து திருவேங்கர போலே கோவான் கோயில் நான் நடந்த அந்த மாதிரியாக இந்த இடத்துல பின்னிட்ட சடையான திரவனும் இந்திரனும் துன் இட்டு புகழே வைகுந்த நீல் வாசல் இந்த எல்லாரும் சிவன் என்ன இந்த போட்டி கொண்டு அங்கே வருகின்றார்கள் என்பதை காட்டிக் கொள்கின்றார் அந்த மாதிரியாக இந்த இடத்திலே இந்த புலோக வைகுந்தமாக இருக்கின்ற இந்த கோவிலே எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்று காட்டி கொள்கின்றார் அப்படியா அந்த தேவதே வகைகளை காட்ட கந்தர்கள் அதாவது சுந்தரன் சுந்தரம் சொன்ன பிறகு அழகாக பாடுபார்கள் அவர்கள் உருவத்திலே நிறைய பேர் இவர்கள் மற்றவர்களை தள்ளிவிடுவார்கள் அப்படியாக ஒண்ணும் இல்லாத இயக்கர்கள் அவர்கள் எல்லோரும் மென்மையான இப்படி நெருக்கத்தை பொறுக்க மாட்டாமல் நஞ்சியர் நெருக்க இயலாதபடி நெருக்கிறார்களே என்று நஞ்சிய காட்டி கொடுக்கிறார் இப்படி சர்வ சாமியான நெருந்திருந்து அருமை கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் அடுத்த பாசம் இருந்து கொண்டு தேவைகள் காமதேசி ஒரு மிக்க கண்ணாடி தும்புறு மாநிதி சொல்ல தேவைகள் கொண்டு வந்ததாக சொல்லல நஞ்சியர் வந்து முனிவர்கள் மாநிதி நடமா <laughs> என்ன ராஜ்யங்கள் என்னையெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்களாம் வண்டி விழதும் போது அந்த அலையை பார்த்ததற்காக பார்ப்பதற்காக திருவிழி தொழுவதற்காகவும் அவர்கள் எல்லாம் தங்களாக கைகளை பண்ண வேண்டும் என்று அங்கே அழிவு செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் கிண்ணர்கள் மங்களாளம் பண்ண முடியாதவர்கள் கிண்ணவர்கள் எந்த ஜாதி நெண்டு வர அதாவது ஆனா வரமா பத்து பேரு காலைக்கு முன்னாடி வரமா மாணவர்கள் பெரும்பதற்காக வேறு முறை வேண்டம் என்று அந்த அறிவுரிலே அவர்களுக்காக வேண்டும் என்று அடுத்ததாக கனிவன கமலங்கள் மலர் பார்க்கப்பட்ட ஒரு பயனை பெறுவதற்காக இங்கே குடியிருக்கின்ற அப்படி இல்லாமல் உங்களை பள்ளி எழுப்ப தேவரை பள்ளி எழுப்பும் போது உங்களுடைய முகமலத்தை பார்ப்பதற்காகவே எல்லோரும் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி தான் இங்கே இந்த முதலில் நம்ம திருவிருத்தில அரியன் செய்யும் விண்ணப்பம் மாற விண்ணப்பம் செய்த தொடர்வல்ல திருவிருத்திற்கு அடிச்சுடைய முடிக்கிற அதே மாதிரி ஆண்டாலும் நமக்கே படைவிடுவார்னு ஆரம்பிச்சு இத்தப்படி வருவார் என்றுதான் முடிக்கிறார் அதே மாதிரி ஆளவந்தாலும் வைராக்கியராக தொடர்பு ஆழ்வாரும் அதனால இந்த தாவரை போக இந்த முகத்தை பார்ப்பதற்காக நாங்கள் நீங்க எழுந்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே காட்டுக் பாட்டுல இவனும் இவரோன்னு சொல்லல இங்க கரிமல கவலங்கள் மலங்கள் இவையோ இவனோட இவனோடு சொல்றது கேம விசாரிக்கிற மாதிரி என்னப்பா சுருக்குமா பட்டம் சுருங்க போருமே சுருக்குமா என்று சொல்ல முடியாது காவிரியை குளித்து கொண்டு விளையாட்டு அதெல்லாம் ஏதும் பார்த்ததற்காக இந்த இடத்துல இதை சொல்வதாக காட்டி கொடுக்கிறான் ஏன்னா பெரிய பெருமாள் கிருஷ்ணாவதாரம் நம் பெருமாள் வந்து ராமாவதாரம் என்று பக்தர் இந்த இடத்துல அறிவுறுக்கிறார் அந்த பரவாயில்ல பிரிதாந்த நதி யோத்தில சனுசு அதாவது சலுகதி இந்த மூன்று மறக்க முடியாத அளவுக்கு காவிரியை படிக்கொள்ளி இருக்கிறாயா என்று காவிரியாக இந்த திருவரங்கத்தில் நீர் சிறியிருக்கிறாயே என்று காட்டி காரைக்கிறேன் அதனுடைய தன்முறை அறியாமல் சொல்றீங்க அதாவது தொடுக்கும் போதே எங்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லணும் ஏதோ காலம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அந்த பிரகாரமே திருவாளர் இருந்தால் அது குரல் ாலேம் எருக்கு அசாதாரணமா இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய தலைமையார் தன்மை பலத்தத்தை உணர்த்த அதுக்கு அடையாளம் இருக்குது யார் சொல்றான் கருன்னு சொல்றான் அப்படின்னு வருவது கடைசியில மகாத்தனா முதன் முதலாக யம் தேசத்துக்கு ஆத்மாவுக்கு, தேரத்தரத்துக்கு சொரூபம்,アルミத் தன்மைதான் சொரூபம். அப்படிப்பட்டதை காட்டவேணும் என்று இந்த இட காட்டி இருக்கிறார். வெளியிலே மக்கள் प्राण இயல்பது போல ரஷ்ண இருக்கிறதால வெளிய தம்பியாக கூடது இல்லை. கைங்கிரஇதற்கு நிரூபகம் என்று காட்டிகொடுக்கிறார்ங்க. ஆழ்வாருக்கு தன்னரடிப்படி நிரூபகம் என்று நஞ்சே காட்டிகொடுக்கிறார்ங்க. இங்க அடியேன்னு சொல்றார். அடியேன்னு சொல்லும்போது அகங்காரமாய் இருக்கை தொலைத்தால் தெரு என்ற பேர் அடியேன்றது. சிவதெரு முதலியவாச்சாயை சூதுதுற. இந்த ஐ அதாவது இந்த ஜந்துவை கேடு பண்ண வேண்டும் உன் அளவிலே நிற்கின்றது முதல்நிலை பகவானை பற்றி நடிக்கிறது முதல்நிலை அதிகாரி சாப்படுத்துவது அதுதான் தர்மபர்மம் அதுதான் கடைசியிலே நிலை நிறுத்த முடியாதது தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டர் தடுவோம் அல்லவா சத்திரம் பட்டது முத்துப்பட்டது என்றே ஆட்படுத்தா என்று ஆட்படுத்த வேண்டும் அதுதான் கடற்கரையர் பேரு தேவரீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் இந்த பாசுரத்திலே இப்படியாக பார்க்கிற பொழுது அந்த திருவரங்கத்திலே அத்திய நஷ்டத்தில் அஞ்சாம் நாளுக்கும் சிறுப்பா அதாவது சிறுமான செய்கிறான் அரே பகை அது இருபத்தி ஏழு பாசனங்கள் அபிநயம் காட்டுறான் மீதி பாசுகளை அபிநயும் மறைவு போரா சதாச்சாரிய சம்பந்த மூலமாகத்தான் அந்த அழகான போகும் அவன் மூலமாக நிறுவனத்தை இப்படிப்பட்ட ஒரு சிறிய வாய்ப்பை அளித்த இந்த இடத்தோடு என்று சொல்லி இமத்தையும் விசேஷம் இந்த வாய்ப்பை அளித்த தமிழ் சாமி கிடையாது நல்ல